பாடம் 5. உரத்த குரலி வாங்க சொல்வது அழகான முறையில் வாங்க சொல் இல்லாவிட்டால் வாங்க சொல்வதை விட்டுவிடு என வாங்க சொல்வோரிடம் உமர் பின் அப்துல் அசீஸ் கூறினார்கள்